மாரியம் வந்தேபரம்ப்போ ஆப்பி கண்டம மொல் கேஷத்தம் பததி பிரன பிரணப்பதம பிரைத்தயம் வாசமிமா வதந்த சுஸ்ோத்தம் கவுதேவோயுன मनसो ோத்தியோத்த மனசோ மனோய சௌ பிராணிய பிரண சு அதிமுச்சீராம்தீ நிற சீ நோ மனா நமோ நீமாக எதைத்தியதவி அதி இது சுசமூர் யன்தாச்சீரேத்தம் எதிமு எது பிரகாசிக்கின்றதோ பிரகாசிக்க வைப்பதை பிரகாசிக்கின்ற பொருள் பிரகாசிக்க முடியாது இந்த லைட்டு பிரகாசிக்க வச்சின்றிருக்கிறது இந்த லைட்டை நீ பார்க்கின்ற கண்ணினாலும் பிரகாசிக்க வைக்க முடியாது அறிபவனை அறியப்படுகின்ற பொருள் அறியப்படுத்த முடியாது ால் மனது அறியப்படுகிறது என்னால் இந்திரியங்கள் அறியப்படுகிறது என்னால் உடல் அறியப்படுகிறது அனைத்தும் என்னால் அறியப்படுகிறது அறியப்படுகின்ற கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனசு அறிபவனை ஒரு நாளும் அறிவிக்க முடியாது இதுதான் இன் ஷார்ட் அதனால அறிபவனை அறிபவனாகவே புரிந்து வேண்டும் இங்க அந்த மந்திர சொல்றது மூணு மூணு விஷயமா சொல்றது இந்த அஞ்சாவது மந்திரத்தில் நம்ம படித்தது என்னன்ன எத் வாச்சானு யுதித்தம் ஏன வாக்கப் யுத்தியதே எது வாசாக வாக்கினால் அனப்யுதித்தம் அறிவிக்கப்படவில்லையோ ஏன எந்த சைத்தன்யத்தினால் வாக்கு வாக்கானது அப்யுத்தியதே பிரகாசிக்கப்படுகிறதோ வாக்கு எது பிரகாசிக்கப்படுத்துகின்றதோ அந்த வாக்கு ஆத்ம சைத்தன்யத்தை சொல்ல முடியாது காரணம் என்ன ததேவ பிரம்மம் அந்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம துவம் வித்தி அறிந்து கொள் அப்படின்னு இங்க உபதேசம் பண்றாரு சோ குரு என்ன சொல்றாரு ததேவ பிரம்மம் துவம் வித்தி நீ அறிந்து கொள் எப்படி அறிந்து கொள் அந்த சைத்தன்யம் தான் பிரம்மன் தெரிந்து கொள் அந்த பிரம்மன் தான் நீ என்று தெரிந்து கொள் இது மகா வாக்கியம் ஐக்கியம் ஆகிறது அப்போ ஐக்கியம் ஆச்சுன்னா ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்க முடியாது ஓகே ஒரு விஷயத்தை சொன்னா அப்போ ஈஸ்வர தத்துவம் என்றது என்ன ஈஸ்வர தத்துவம் பிரம்மன் பிளஸ் ஈஸ்வரா இங்க மாயா உபாதி ஈஸ்வரம் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை அறிந்து கொள்ளவில்லை அதனால சொல்ல உபனிஷத்தை நேத்தம் எதித்த உபாசத்தே நேத்தம் எதித்த உபாசத்தே அப்படின்னா என்ன அர்த்தம் சோ நேத்தம் பிளஸ் இதம் நேத்தம் எதித்தம் எத் இதம் அப்படி ரெண்டா படிச்சு சொல்லலாம் எத் எந்த இந்த தேவதைகள் இந்த என்றல என்ன தேவதைகள் காலங்காலமா கும்பிட்டு இருக்க சுவாமி தேவா தேவாகா முப்பது முக்கோடி தேவதைகள் நாட்டு ஒன்னு ரெண்டு இல்ல முப்பது முக்கோடி தேவதைகள் எத் தம் மக்கள் வழிபடுகின்றார்களோ அந்த தேவதைகள் நிதம் அது பிரம்மன் அல்ல என்பதை புரிந்து கொள் நீ காலங்காலமா கும்பிட்டு இருக்க முப்பது முக்கோடி தேவதைகள் சிஷின பார்த்து சொல்றது சொல்ல மக்கள் சாதாரண ஜனங்கள் வழிபடுகிறார்களே அந்த ஈஸ்வரா முப்பது முக்கோடி தேவதைகளும் பிரம்மன் இல்லை அப்ப அது என்னது மாயா உபாதி நீ இந்த உடம்பு இல்லை நீ இந்திரியங்கள் இல்லை நீ புத்தி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு வந்தோம் எது அந்த ஜீவத்துவம் இல்லைன்றத சொன்ன நீ ஆத்ம சைத்தன்யம் அங்க கன்க்ளூட் பண்ண மாதிரி ஈஸ்வரால ஈஸ்வரத்துவம் இல்லை அந்த ஈஸ்வரத்துவம் எது அது பிரம்மன் அது சைத்தன்யம் அப்ப ஈஸ்வரான்றது பிரம்மன் அந்த பிரம்மன் சைத்தன்யம் அந்த அந்த ஏரியாவில் அதை போட்டுக்கணும் இந்த ஏரியாவில் என்ன ஜீவத்துவம் இந்த ஜீவத்துவம் ஆத்மா அந்த ஆத்மா சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் தான் ஆத்மாவாக ஜீவாவாக ஜீவத்துவம் இருக்கிறது அந்த சைத்தன்யம் தான் பிரம்மனாக ஈஸ்வரனாக இருக்கிறது ஆக சமஷ்டி உபாதி ஈஸ்வர உபாதி உபாதி ஜீவ உபாதி இந்த உபாதி உண்மையிலே மாயினுடைய சுரூபம் மேஜிக் உண்மையிலே இருக்கிறது சைத்தன்யம் தான் அந்த சைத்தன்யம் தான் ஆத்மா அந்த சைத்தன் தான் பிரம்மன் ஆத்மா இஸ் டு பிரம்மன் அந்த ஆத்மாவே பிரம்மன் இதை புரிஞ்சுக்கிட்டு இது வந்து கற்பனை பண்ண சொல்றே இல்ல நம்ப சொல்றீங்களா இல்ல ஓகே இது பிரெயின் வாஷ் கிடையாது இதுதான் ஓகே இதுதான் சத்தியம் அப்படின்றத புரிந்து கொள் இப்படி யாரு புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரம்மத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்று அர்த்தம் ஓகே அப்போ இந்த மந்திரத்துல இதே விஷயத்தை தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றது ஓகே அஞ்சுல சொன்னதுதான் ஆறு ஏழு எட்டு ஒன்பது முதல்ல சிஷின் கேட்டான் இல்லையா தேவாகான்னு எந்த தேவன் இந்த கண்ணை பிரகாசிக்கிறது சுரோத்திரியம் பிரகாசிக்கிறது இவரது மனசு பிரகாச பிராணன் பிரகாசிக்க அது எல்லாத்தையும் ஒண்ணுன்னா சொல்லி குரு டிஸ்மிஸ் பண்றாரு அது வந்து சைத்தன்யம் அந்த பிரம்மன் ய பிரம்மன் தான் இதெல்லாம் பிரகாசிக்கின்றது கண்ணு காது மூக்கு எல்லாத்தும் வாக்குடைய வாக்காக இருப்பது அந்த பிரம்மன் நீ கும்ப்டுன்ற ஒரு காலம் கிடையாது இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னா என்ன அடுத்த மந்திரம் ஆறாவது மந்திரம் என் மனசா சொன்ன ஏனோமதம் திரமத்தம் வித்தி நேத்தம் எதிமு நே சி பசியம் வித்திய ோ நோோோத்தினோமிம் சு திரம நேத்த நேதம் ணீய திரமீம் எதிமுக சோடஞ்சது அப்ப ஆறாவதுல என்ன சொல்றாரு எது வந்து அஞ்சில சொல்லப்பட்டதோ வாக்க பத்தி சொன்னது வாக்கு வந்து வாக்க பிரகாசிக்கின்றது சைத்தன்யம் அந்த பிரகாசிக்கின்ற சைத்தன்யத்தினால பிரகாசிக்கின்ற வாக்கு பிரகாசிக்கின்ற சைத்தன்யத்தை பிரகாசிக்க வைக்க முடியாது ததேவ பிரம்ம அந்த சைத்தன்யம் தான் பிரம்மன் வித்தி நீ அறிந்து கொள் அப்ப மீதி வழிபடுகின்ற முப்பது முக்கோடி தேவதைகள் பிரம்மன் அல்ல சாதாரண ஜனங்கள் வணங்குகின்ற பிரம்மன் அது அல்ல என்று வித்தி அறிந்து கொள் செகண்ட் விஷயம் என்ன சொல்றது ஆறுல மனச பத்தி சொல்றாரு மனசிலேயாவது இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளலாமா அப்படின்னா அதுவும் முடியாது மனுதே யத் மனசா ந மனுதே எதை மனதினால் ஒருவன் அறிவதில்லையோ ஓகே யத் மனசா ந மனுதே எதை மனதினால் ஒருவன் அறிவதில்லையோ ஏனாகூர் மனோமதம் ஏன மனக மதம் ஆகுகு அப்படி பிரிச்சுக்கணும் அதை ஏனாகூர் மனோமதம் ஏன மனக மதம் ஆகுகு எந்த சைத்தன்யத்தினால் மனம் அறியப்படுகின்றது என்று கூறுகிறார்களோ ஓகே அதாவது மனச பிரகாசப்படுத்தப்படுத்துறது சைத்தன்யம் அந்த பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யத்தை மனதை பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யத்தை மனதினால் பிரகாசிக்க முடியாது அதுதான் அதனால இது முடியாது அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் அறிந்து கொள் அப்படின்னா என்ன அது அறிந்து கொள் சொல்லிட்டு மீதி அடுத்த லைன் என்ன சொல்றது நேத்தம் எத்தித்தம் உபாசத்தே நித்தம் பாசத்தே உபாசித்து கூறிய ஈஸ்வரா பிரம்மன் இல்லை தெளிவா சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்றது சரி கண்ணுனாலே பார்க்கலாமா அதையாவது கொஞ்சம் சொல்றீங்களா அதுவும் முடியாது ஏனும் தத்தேவ பிரம்மத்துவம் வித்தி ஓகே எந்த எதை கண்ணால் ஒருவன் காண்பதில்லையோ ைத்தன்யம் கண்களை பார்க்க பார்க்கிறதுக்கு எந்த சைத்தன்யத்தினால் கண்கள் பார்க்கப்படுகின்றதோ அந்த கண்ணினால் அந்த சைத்தன்யத்தை காண முடியாது ஒரு நாளும் காண முடியாதுயம் பிரம்மம் பித்தி அறிந்து கொள் அந்த சைத்தன்யம் நீ என்று அறிந்து கொள் ஓகே நே தம் எதித்தம் உபாசத்தே நீ காலகாலமாக கும்பிட்டு இருக்க ஈஸ்வரன் நோ பிரம்மன் சரி எட்டு என்ன சொல்றது சரி இப்ப அஞ்சுல வந்து வாக்கு சொல்லியாச்சு ஆறுல வந்து மனசு சொல்லியாச்சு ஏழு சொல்றது கண்ணிலையும் பார்க்க முடியாது காதலியாவது அந்த பிரம்மத்தை கேட்கலாமா சார் பிளீஸ் இதெல்லாம் முடியாது முடி சொல்றீங்களா காதலியாவது கேட்கலாமா இந்த உபநிஷத்துல படிக்கிறீங்களா அந்த மாதிரி காதலியாவது கேட்கலாமா காதலின் கேட்க முடியாது எதை ஒருவன் காதினால் கேட்பதில்லையோ ோத்திர மிதகும்ருத்தம் எந்த சைத்தன்யத்தினால் காதானது கேட்கப்படுகின்றதோ எந்த சைத்தன்யத்தால் காது கேட்கப்படுகின்றதோ அந்த சைத்தன்யத்தை காதினால் கேட்க முடியாது ததேவ பிரம்மம் அந்த சைத்தன்யம் பிரம்மம் நே தம் எத்தித்தம் உபாசத்தே நித்தம் உபாசத்தே அந்த பிரம்மன் உபாசியம் பண்ணுகின்ற அந்த ஈஸ்வர பிரம்மன் அது பிரம்மன் கிடையாது ஓகே சார் பிளீஸ் இந்த மூச்சு விடுறது இருக்க அதுலயாவது பிராணனையாவது ஏதாவது சொல்றேங்களா அதுலயாவது கடைசியா ஒத்துக்கிறீங்களா அது கூட முடியாது மைடியர் சன் அது கூட முடியாது ஓகே ஏன் அந்த பிராணனை பிரகாசிக்க வச்சு இருக்கிறது ஆத்ம அதனால அந்த பிராணன் இதை பிரகாசிக்க முடியாது ஒரு நாளும் சந்திரன் சூரியனை பிரகாசிக்க வைக்க முடியாது காரணம் சூரியனால் அது பிரகாசிக்கப்படுகின்றது எது ஒன்று எதனால் பிரகாசிக்கின்றதோ அதனால் அது பிரகாசிக்க வைக்க முடியாது ரூபசாத்தின் மெதுவா சிந்திச்சுப்பார் ஏதா புரியர் தான் ஓகே அப்ப எத் பிராணனே ந பிராணித்தி எது மூக்கினால் ஒருவன் நுகருகின்றானோ நுகரும் சக்தி எதனால் கிடைக்கப்படுகிறதோ ஏன பிராணகா பிரணீயத்தே எந்த சைத்தன்யத்தால் மூக்குவானது முகர்க்கும் சக்தி கிடைத்துள்ளதோ அந்த முகரும் மூக்கலையாக பிரம்மத்தை பார்த்துக்கிறோம் முடியாது ததேவ சைத்தன்யம் பிரம்மன் அந்த சைத்தன்யம் பிரம்மன் உபாசியத்தே ஏனம் நேத்தம் எத்தித்த உபாசத்தே ஓகே அந்த எது இந்த தேவதையெல்லாம் சொல்லு சாதகர்கள் உபாசிக்கிறார்களோ அந்த சாதகர்கள் உபாசிக்கின்ற தேவதை இதம் ந அது பிரம்மன் இல்லை இதம் மீன்ஸ் பிரம்மன் இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டுல இது வரைக்கும் கொண்டு காலையில நல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிரம்மன் இல்லவே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கிறது இப்போ இது வரைக்கும் சொன்னதுலாம் ஓகே அதனால இங்க வந்து ஆராய்ச்சி தேவைப்படுகிறது ஓகே அதுதான் பின்னாடி சொல்ல போறாரு செகண்ட் சாப்டர்ல சொல்ல போறாரு ஏ சிஷ்யா மீமாம்சம் தேவைப்படுகிறது அப்படி சொல்லப்படுறாரு விசாரம் தேவைப்படுகிறது இது எங்கேயோ இதோ சிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல நெருடலா இருக்கிற மாதிரி விசாரம் தேவைப்படுகிறது வாக்கிய பாஷ்யம் இந்த பதத்துக்கு அந்த வாக்கு பத்தி அழகா பியூட்டிபுல்லா சொல்றாரு சொல்லி அது வேதம் எப்படி சொல்றது எல்லாம் சொல்றாரு அஞ்சாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரத்தில் சொல்றாரு வாக்குக்கு வாக்காக உள்ள சைத்தன்யம் தான் பிரம்மம் மற்றவைகள் பிரம்மம் இல்ல இன்ஷார்ட் என்ன புரிஞ்சுக்கணும் வாக்கு உள்ள சைத்தன்யம் தான் பிரம்மன் மற்றவைகள் பிரம்மன் இல்லை வாக்குக்கு வாக்காக இருக்கின்றது எதுவோ அந்த சைத்தன்யம் பிரம்மன் மற்றவைகள் பிரம்மன் அல்ல ரெண்டு ரெண்டு பிரம்மன் வச்சுக்க இதுக்கு ஒரே இது சண்டை அந்த தாத்தா கூட்டிட்டு போய் இங்க ஒரு தாத்தா வந்திருக்காரு ஓகே அந்த தாத்தா மாதிரி இன்னொரு தாத்தா அங்க போய் உட்காந்தது எங்க உட்காந்து புட்பால் பிளேயர்ல ஏண்டா நம்ம மாதத்துல தான் நிறைய பால்லாம் இருக்குன்னு இருக்கடா எதுக்கு ஒரு பாலுக்கு இப்படி சண்டை போட்டு இருக்கான் இவன் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான் எதுக்கு அனாவசியம் சொன்ன சமரசம் போங்கடா அவனுக்கு ஒரு பால் கொடுறா என்ன சொல்றது தாத்தா விளையாட்டு முடிஞ்சோன்னா அவங்களுக்கு தனித்தனியா பால் கொடுப்போம் நீ கவலைப்பட உட்காரு அப்படியே அப்படி சொல்ற அதனால இது வாக்குக்கு வாக்கா உள்ள அந்த சைத்தன்யம் பிரம்மன் அதை தவிர இன்னொரு பிரம்மன் கிடையாது ஒரு பிரம்மன் தான் புவர் பிரம்மன் ஏக்க பிரம்மன் ஓகே ரெண்டாவது பிரம்மன் கிடையாது எது எதுனா யாதொன்று தூய அறிவையே தனது இயல்பாக கொண்டிருக்கின்றதோ இங்கு வாக்கு பற்றினா அழகான ஒரு விளக்கத்தை சங்கரர் விளக்கிறார் தது தது வாக்கு எது தூயதாக இருக்கின்ற அறிவை விளக்குகின்றதோ அது தது ததுனா அந்த சைத்தன்யம் வாக்கு பேசுவதற்கு உதவும் கருவியாக இருக்கின்றது எதனால அந்த சைத்தன்யத்தினால் இந்த வாக்கு இருக்க பியூட்டிஃபுல்லா வந்திருக்கிறது வாக்கு நம்மளோட ஸ்பீச் பேச்சு எட்டு அங்கங்கள்ல இருந்து உற்பத்தி நம்ம பாடியில் எட்டு அங்கிருந்து வாக்கு ஓகே அந்த வாக்கு எப்படி வருது எட்டு இடத்துல மார்பு வருது தொண்டையில இருந்து வருது தலையில இருந்து வருது நாக்கின் அடியிலிருந்து வருது பற்கள் இருந்து வருது மூக்குல இருந்து வருது உதடுல இருந்து வருது கன்னத்திலிருந்து வருது மலையாளம் வந்து மேக்சிமம் எதுல இருந்து வரும் என்ன தமிழே கொஞ்சம் மூகாலம் பேச மலையாளம் இந்த தமிழ் தமிழ் பேசுற ரொம்ப கிளவர் கில்லாடி இந்த விசாரக்கா போட்டு பேசுறேன்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் மூகாலம் பேசுறேன்னா மலையாளம் லூ லூ பேசினா தெலுங்கு முடிஞ்சு போச்சி நான் வந்து ஹை நீ போன ஹை அப்படின்னு முடிஞ்சு போச்சிள் நான் அப்படியே நாக்பூர்ல போய் பேசினேன் நான் ஆல் இந்தியா எல்லா பாஷும் நமக்கு தெரிஞ்சது ஒரே தமிழ் எங்கும் தமிழ் நான் அப்படி வளர்த்து விட்டுருக்கான அது என்ன பண்ணிட்டு எல்லாம் எழுந்திரிச்சு போங்கன்னு ஒரு இது எழுதி வச்சிருந்தேன் நான் எல்லாம் எழுந்திரிச்சு போனா எழுந்து பறந்து போங்கன்னு சொல்லிட்டேன் நான் அவன் சிரிச்சான் ஓ நம்ம தமிழுக்கு இவ்வளவு ஒரு சிரிப்பு இருக்கிறத விட ஜாவ் ஆமா விட்டு ஜாவ் அவங்க ஆனந்தமா சிரிக்கிறான் எப்படியோ நம்ம பண்ண பிரமுகன பிரமுகியாஜன பிரமுக அந்த பீகாரி வருவான் எடுத்துட்டு இருக்கேன் அங்கிருந்து ஒருத்தர் வந்தார் அப்படியே மந்திர சொல் மாதிரி அப்படியே வச்சுட்டா எனக்கு ஒரே ஆச்சரியம் இன்னும் ஒரு வார்த்தைக்கு அப்புறதான் விஷயம் கொஞ்சமா புரிஞ்சுது ஒவ்வொரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகிறது பணினி அந்த வாக்கு எங்க வருது அது தொல்கா பேர் எழுதியிருக்காரு சொன்ன மடக்கி சொன்ன கரைப்பது புளி காட்டில் வாழ்வது புலி நடிகா தெரியாது அதான் ப்ராப்ளம் ஏ நான் புலி எல்லாம் விற்கிற வேலையில் அது காட்டில் போய் பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் மூணு நா தமிழர்கள் உலகத்தில் வேற எங்க இல்லை பல்லு கிட்டப்பட்டு ந அதுக்கு கொஞ்சம் தாண்டி ரெண்டு சுழின மூணு சுழினா நாக்க நல்ல மடக்கணும் மூணு சுழினா இப்படி தமிழ் டீச்சர் சொல்லி கொடுக்கணும் எவ சொல்லி கொடுத்துருக்கா எங்க டீச்சர் எப்ப கேட்டாலும் ஸ்கேல் வச்சு அடிக்கும் அதுக்கு பேரு அறிவுக்கரசி சும்மா உக்கார எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டு இருக்கா இப்படியோ உட்கார வச்சிடும் ரொம்ப ஜாலியா இருப்பேன்னு வச்சுக்கோ ஒரே சந்தோஷமா இருக்கும் தமிழ் அவ்வளவு மோகம் வெறி நாம சுத்த தமிழர் அதனால இருக்கட்டும் சொல்லிக் கொடுத்தேன்னு முப்பது வருஷத்துல அதையும் ஓழிச்சுக்கிட்டா இது மார்பு தொண்டை தலை நாக்கி நடி பற்கள் மூக்கு உதடுகள் அண்ணம் இங்கிருந்து அக்னி தேவதை இதுக்கு தேவதை யாரு இந்த வாக்கு தேவத வந்து அக் அந்த அக்னி தேவதை இது இருப்பிடம் சொல்லி அந்த அக்னி தேவதை இயக்க எழுத்துக்களை பேசுகின்ற கருவி அது எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்கள் பேசுற கருவி வாக்கு அந்த எழுத்துக்களையும் ஒரு வரிசையில் அரேஞ்ச் பண்ணி உச்சரிக்கப்படுவது எதுவோ அது பொருளை தரக்கூடியதாக இருந்தால் அதற்கு வாக்கு கதை கதா இது வாக்கு அது வளரல் உரிய உற்பத்தி ஆகணும் அக்னி தேவதை உதவி செய்யணும் அப்படிலாம் இதெல்லாம் இவ்வளவு ஏற்பாடு பண்ணினா அது வாக்காக விழிருக்கிறது கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒலி ஒலி ஒலியில ஒலி வாக்கு எனப்படுகிறது அதிஷ்டானம் எல்லா விதமான எழுத்துக்களும் உலகத்தில் இருக்க எனி லாங்குவேஜ் அதனுடைய எழுத்துக்கு அதிஷ்டானம் மூலம் எது பீஜமா இருக்கிறது எந்த எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் கிடையாது ஓகே எதுவும் பேச முடியாது ரொம்ப முக்கியமான எழு அப்போ அந்த வேதம் என்ன சொல்றது இந்த மூணு எழுத்துக்களை மூணா பிரிக்கிறது எப்படி ஸ்பரிஷம் இப்ப எட்டு இடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது பிரிக்கிறது ஓகே ஸ்பரிஷம் அந்தஸ்தம் ஊஷ்ம ஊஷ்ம ஓகே ஸ்பரிஷம் கா முதல் மா வரையில் உள்ள இருபத்தி அஞ்சு மெய்யெழுத்துக்கள் ஸ்பரிஷம் அந்தஸ்தம் அந்தஸ்தம் இடையில உள்ளது யாரால வாழா யாராலா ஓகே இடையில் வரும் எழுத்துக்கள் ஓகே உஷ்ம உஷ்மன்றது ஷ ஷே அர்ஷர் ஷா ஓகே ஷங்கரா ஷா சரஸ்வதி சே அப்போ ஷா சி வல்லினம் இடையினும் அதுதான் பண்ணிருக்கான் தமிழ்ல இருக்கிறது ஈக்குலன்டா இருக்கிறது தமிழ் ஓகே அதனால ஐத்திரிய உபனிஷத்து ஆரண்ய காண்டம் இரண்டாவது மூணு ஏழு பதிமூணு என்ன சொல்றது வா சாஹா வாக்கினால் ஐந்து வகையான வேறுபாடுகள் வேறுபடுத்தி காட்டுறது ஐத்திரிய உபனிஷத்து என்ன சந்தஸ் அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கிறது சந்தஸ் இருக்கிறது சந்தஸ் ஆர்டர் இருக்கிறது சாமம் பாட்டு இசை ஓகே பாட்டு உரை நடை இசை பண் தமிழ் பேரு பண் இசை அப்புறம் இது மூணு ஆட்சி அண்ட் பொயிட்ரி அது என்னது பாட்டு மூணு ஆட்சி நமக்கு தெரிஞ்ச நாலாவது அஞ்சாவது நாலாவது தெரிஞ்ச உண்மை பொய் இதெல்லாம் வாச்சாக வாச்சாக பேச்சில் இருக்கிற டிவிஷன்ஸ் இப்படிப்பட்ட இதெல்லாம் சங்கரா செய்யக்கூடிய ஏற்பாடு இந்த மாதிரி இது ஒரு சாம்பிள் காட்டின இதே மாதிரி எடுத்தோம்னா நம்ம வந்து கீதா பாஷி மாதிரி எடுத்துட்டே போனோம் ரெண்டுத்தையும் எடுத்தோம்னா நம்ம வந்து சங்கல்பம் இதுக்குள்ள முடிக்கணும்னு அது என்ன ஆகிறது பார்ப்போம் ஓகே அப்பியுதி அப்பியுத்தி தம் ஆத்மாவாகிய சைத்தன்யத்தை வாச்சாம் வாக்கு இப்பேற்பட்ட வாக்கினால் விளக்க முடியாது இவ்வளவு விளக்கிட்டு இந்த வாக்கிட்ட அந்த வாக்கு அந்த சைத்தன்யத்தை விளக்க முடியாது மாச்சாக சொற்கள் என்ற இலக்கணம் வகுக்கப்படுவதும் பேசும் கருவியான நாக்கை தனது துணையாக கொண்டதுமான வாக்கினால் என்ன சொற்கள் என்ற இலக்கணம் வகுக்கப்படுவதும் பேசும் கருவியான நாக்கை தனது துணையாக கொண்டதுமான வாக்கினால் அந்த வாக்கினால் இந்த சைத்தன்யத்தை விளக்க முடியாது இவ்வளவு பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆத்ம சைத்தன்யம் அதை இதனால் விளக்க முடியாது அப்படி சொல்றது அப்போ வாக்கு எனப்படுவது ஆத்ம சைத்தன்யம் ஏன ஏன ஏன என யாதொன்றினால் யாதொன்றினால் அதன் கருவிகளுடன் சேர்ந்து ஒரு பொருளை எடுத்து சொல்வதன் பொருட்டு அப்பயுத்திய அப்யுத்தே உச்சரிக்கப்படுகின்றதோ உச்சரிக்கப்படும் அதாவது வெளிப்படையாக சொல்லப்படுகிறதோ அதாவது பயன்படுத்தப்படுகிறதோ அது வாக்கு எனப்படும் இப்ப இதுவரைக்கும் சொன்னதுல இருந்து என்ன சொன்ன இங்க ஏன அந்த சைத்தன்யத்தினால் எழுத்துக்கள் கொண்ட இலக்கணத்தை கொண்ட நாக்கை துணையாக கொண்ட விஷயமாக வாக்கை பிரகாசிக்கப்படுகின்றதோ ஏன அந்த ஆத்ம சைத்தன்யத்தினால் இவை பிரகாசிக்கப்படுகின்றது அந்த வாக்கு ஆத்ம சைத்தன்யத்தை ஒரு நாளும் பிரகாசி வைக்க முடியாது இதுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா என்ன சொன்னோம் சந்திரன் ஒரு நாளும் சூரியனை பிரகாசிக்க வைக்க முடியாது சூரியனால் இது பிரகாசிக்கப்படுவதனால் கண்ணு அனைத்தையும் பார்க்கும் பார்க்கின்ற விஷயங்கள் கண்ணை ஒரு நாளும் பார்க்காது அறியப்படுகின்ற விஷயங்கள் அறிபவனை காட்டாது அதுபோல அதனால ஆறாவது மந்திரம் மனதிற்கு மனதாக ஆத்ம சைத்தன்யம் தான் ஏவ பிரம்மம் உபாசிக்கின்ற பிரம்மன் இல்லை மனசுனா அறியதற்குரிய ஒரு கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் மனசுன்றது என்ன கருவி இப்போ உங்களுக்கு தரவாட்டு யுவர் மைண்ட் இஸ் கர்த்தா இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஜடம் இனர்ட் அந்த மனசு இவ்வளவு படுத்துறல இல்லையா மனசே மனசு இல்ல பாட்டு இல்லையா மனசு ஒண்ணு கிடையவே கிடையாது மனசு ஒண்ணு கிடையாதா அதுதானே சார் இவ்வளவு படுத்துறது பாடு மனசு தான் காலையில படுத்த ஒருத்த அன்னைக்கு முழுக என்ன சொன்னான் எப்படி சொல்லியிருப்பான் போறோம் அதுக்கு ஒரு பியூல் கொடுத்தா போறோம் கிளாஸ் முழுக்க கட்ட அடிச்சுக்கிற சக்தி உருக்கிறதுக்கு நம்மளை பத்தி இவர மனசு ஜடம் வேற சொல்லிட்டு மனசு மனசு வந்து புத்தியும் ஒரே கருவி தான் இருக்கிறதா வந்து அங்கு சிம்பிளா ஒண்ணு சொன்ன வாக்கு கர்மேந்திரி ஞானேந்திரி விட்டு மனசுக்காவது போலாமே இந்த மனசு இருக்க மனசு என்ற சொல்லு மண் இருந்து வந்தது மண் மண் மனஹா மண் இனஹா மண் என்ற தாத்து பிறந்தது எதனால் ஒருவன் சிந்திக்கின்றானோ அதுக்கு பேர் மனஸ் எந்த கருவியினால் ஒருவன் சிந்திக்கப்படுகின்ற புலன்களையும் தழுவியுள்ளதனால் பொதுவான இந்த மனசோட தொழில் என்ன என்ன தொழில் என்ன ஒர்க் பண்ற என்ன ஒர்க் பண்ண என்னைக்கு ஒர்க் பண்ண சொல்றேன் போயிட்டு வரேன்னு சொல்லு இல்ல மனசு ஒர்க் பண்றது தொழில் இருக்கிறது இதெல்லாம் சங்கரா கொடுக்கிற ஒரு சிந்தனை பண்றது ஐயம் சந்தேகப்படுறது வைக்கிறது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது உறுதியா இருக்கிறது உறுதி இல்லாம இருக்கிறது வெக்கப்படுறது அறிவோடு இருக்கிறது அச்சம் படுறது பயப்படுறது இதெல்லாம் மனசோட வேலை பிரகதாரண்ய உபநிஷத்தில் இருக்க சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயம் இதுல பிரகதாரண்ய உபநிஷத்தில் மனசோட வேலை பத்தி அங்கு உபநிஷ சொல்றது ஓகே மனதை பற்றி இருக்க ஈஸ்வர தத்துவம் என்னாசத்தை வழிபடுகிறார்களோ ஈஸ்வரகா நேத்தம் அது பிரம்மன் அல்ல எது சைத்தன்யம் அப்போ அப்படின்னா இந்த கருத்து அஞ்சு தடவை சொல்லப்படுற இது பிரம்மன் இல்ல ரெகுலரா உபாசித்தம் பண்றது பிரம்மன் அல்ல ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் ஈஸ்வர உபாசியில வழிபடுகின்றது பிரம்மன் இல்லை ஒரு தடவை சொல்ல ஐந்து தடவை சொல்றது ஓகே அதனால இப்ப வந்து மரம் கலை செடி இது எல்லாத்திலையும் நம்ம சுவாமிக்கு முடுவோம் தான் ஓகே இது வந்து விராட்டத்தில் இருக்கிறது இந்த உலகம் வந்து ஈஸ்வரா அண்ட் மித்யாம் இது வந்து ஓகே இது பானைன்னு சொல்றோம் பானைன்றது மித்யாம் பானைன்றது மித்யா ஓன்லி நாம ரூப இந்த பானைன்னு சொல்றதுனுடைய விஷயம் என்ன பானைன்னு சொல்றதுனுடைய இது என்ன நாம ரூப ஓன்லி அதுக்கு சப்ஸ்டண்ட் கிடையாது அதுக்கு வெயிட் கிடையாது ஓகே எப்பெல்லாம் இந்த உலகம் உனக்கு சத்தியமா தோன்றதோ பானை எப்படி வச்சுக்கோ அதுக்குதான் உங்களுக்கு நூத்தி எட்டு அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு பானை கொடுத்தது இப்படிதான் கையில ஏன் பானை கொடுத்தத காலம்புற வருஷப்பருப்பு அதுமா இப்படி வச்சுக்கணும் யாராவது ஒண்ணு திட்டுறா ஓ மித்தியா திட்டு ஒண்ணும் அஃபெக்ட் ஆகுது இன்னும் இப்படி பார்த்து இப்படி பானையை பார்க்கிற ஒண்ணு காமன் ஆயிடுறானு இந்த நாகேஷன் ஒரு சினிமா நடிகன் ஒருத்தர் இருந்தா அப்படிதான் அவனுக்கு வந்து மியூசிக் போட்டுட்டான் பலம் வந்துடும் போட்டு அடி அடி அடிப்பான் பெரிய ஆளை போய் எகிரி குதிப்பா அடிப்பான் திடீர்னு என்ன பண்ணுவான் ஹீரோ மியூசிக் நிறுத்திடுவான் அவன் போட்டு பட பட படம் அடிப்பான் உடனே மியூசிக் அடிப்பான் திருப்பி போட்ட மியூசிக் வந்து பவர் வந்துடும் அத போல நம்ம பானையை பார்த்தோன்னே மித்யா ஞாபகம் எவன் திட்டினாலும் நமக்கு ஒண்ணு அஃபெக்ட் ஆகுது மித்யா ஒன்லி நாம ரூபா நேம் அண்ட் ஃபார்ம் ஓகே அகம் சத்தியகா சைத்தன்யகா பிரம்மகா அப்படி சொன்ன அது சொல்லப்படாத வீட்டில் ஓகே அப்போ களிமன் பானை வந்து தவறு சொல்ல முடியாது ஒன்னு சத்தியம் இன்னொன்னு மித்திய பதார்த்தம் ஒன்லி விவகார யோகியதா நாட் அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது ராமகிருஷ்ண தோத்தாபுரி அவர் என்ன சொன்னார் ஞானம் என்ற நான் பவதாரியினை வெட்டி வீழ்த்தினேன் அப்படி சொல்றாரு இல்லையா இந்த விவேகத்தினால அது மித்தியா உபாதி அது இருக்கிறது மாயினுடைய ஸ்வரூபம் இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் அப்பர் பாடுறாரு எப்படி பாடுறாரு அப்பர் அப்பர்னு பேரு அவருக்கு பேரு மகா பெரியவா ஏன் பெரியவர் ஆனா அவர் குட்டியா தான் இருப்பார் தன கீழ் வந்துடுவாரு புரியுமா உங்களுக்கு ார் இப்ப எல்லாம் எமர்ஜென்சியில் தூக்கி போட்டா மகாகணம் பொருந்திய ஸ்ரீமதி இந்திரா காந்தி இங்க வந்து கை கட்டி நின்றுதான் ஏன்னா ஒரு மகா பெரியவர் நாட் ஆர்டினரி பர்சன் நின்றுதான் இப்படிதான் நீ சொல்ற தப்பு முதல்ல எல்லாரையும் வெளியில் விடு துறவிக்கு துறவிக்கு வேந்தனும் துரும்பனும் இப்ப நம்மளுடைய சமீப காலத்தில் நிரூபிக்கப்பட்டது சாதாரண விஷயம் இல்லது நீ பண்ணினது தப்பு சொன்ன ஒரே ஆணு மகா அதனால மகாபெரிவா அது போல அப்பர் இருந்தார் அப்பர் என்றது அவர் யாரு யாரு நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அவர் அவர் அப்பர் அவர் சொல்றார் தேடி கண்டு கொண்டேன் திருமாளோடு நான்முகனும் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் அந்த மூணு தேவதைகள் இருக்காங்களே அந்த எப்படி தேடி தேடோனா தேவனை தேடினாலும் தேடக் கிடைக்காத அந்த தேவனை என்னுள் நான் அறிந்து கொண்டேன் அப்பர் நாவுக்கரசர் அதனால புறத்தில் தேடி காண முடியாத இறைவனை நான் உணர்ந்து அதை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு பாடுறார் அவர் அதனால இந்த ஈஸ்வரா என்றது ஈஸ்வரா என்றது உன்னுடைய பிரமேயம் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கோ நான் ஈஸ்வரனை பார்த்தேன் சொன்ன என்ன அர்த்தம் பார்த்த பிரகவான் பிரமேயம் பகவான் பிரமேயமா சொல்ற கனவு பகவான் சொன்ன சாட்சி பிரமாத்த பகவான் பிரமேயம் முதலுக்கே மாசம் அவர் அப்பிரமேயம் கரெக்ட் பகவான் அப்பிரமேயம் அப்ப தியாகராஜர் கண்டதெல்லாம் பொய்யா அபிராமி பட்டர் கண்டது உண்மையா பொய்யா உண்மைதான் என்ன சொல்றேன் குழப்ப இதெல்லாம் மாயா சுரூபத்தில் எது பானைய பானை சொல்லணும் பவகாரத்தில் பானைய பானை சொல்லணும் இந்த களிமண்ல தண்ணி கொண்டு வா அப்படி சொல்லப்படாது களிமணில் தண்ணியை கொண்டு வர முடியாது தண்ணி வேணும்னா பானை வேணும் அதனால பக்தர்களை நாளா பிரிக்கிறார் பகவான் ஆச்சாரியன் அவர் ஓகே இவர் வந்து ஆச்சாரியன் டீச்சர் ஆக்கும் கிருஷ்ணர் ஓகே அவர் என்ன பண்ணார் பக்தர்கள் நாளா பிரிக்கிறார் ஆர்த்த அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானி பக்த அதுல ஞானி பக்தான் நான் வேற அவன் வேறு இல்லை என்று புரிந்து கொண்டவன் தான் சரியான பக்தன் அப்போ ஆசை அறிமின் ஆசை அறிமீன் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமீன் திருமூலர் சொல்றாரு நாட் ஆர்டினரி பெலோ இந்த பணத்துக்கு துண்டு பணத்தை வாங்கி கவிதை எழுதுற ஆள் சொல்ற பொ எனக்காக சொல்லைக்கெக்கவி ஞான திருமூலர்சை அறிமீன் ஒரு தீக்க கர்ம ஏ உங்க நூலே என்ன சொல்றது தெரியுமா ஆசை அறிமீன் ஆசை அறிமீன் ஈசனோடு ஆயினும் ஆசிரியர் அந்த ஆசிரியை விட்டுறா சாமி கும்புறது ஆசையை விட்டுறா சாமி கும்பிட்ற ஆசை விடுறத அப்படியே சொல்லிருக்கார் திருமூலர் ஏ வந்து ஒரு குலோப் ஜான் வாங்கணும்னு ஆசைப்படுற எது வரைக்கும் ஆசைப்படுவே அதை வாங்கி சாப்பிடுற அளவுக்கு ஓகே பத்ரிநாத் போனோம் பத்ரிநாத் போனோம் எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த ஆசை பத்ரிநாத் போனோம் முடிஞ்சது எதை நினைக்கிறையும் போன பிறகு அந்த ஆசை கம்ப்ளீட் ஆகிறது ஆசை அருமின் ஆசை அருமின்னா ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னா ஈசனை அறிந்து அது நீ புரிந்து அந்த ஆசையை கம்ப்ளீட் பண்ணு அர்த்தம் அதுக்கு பேரு திருமூலர் சொன்னது அர்த்தம் ஓகே அதனால இந்த ஈஸ்வர தத்துவம் நான் முன்னே விட ஈஸ்வரனை வழிபடணும் ஏன் தெரியுமா அப்பதான் அந்த ஈஸ்வரனோடு ஆக முடியும் இந்த ஜிக்னாசு எதுவரைக்கும் அவனுக்கு சாத்தியம் பகவான் சாதனம் பகவான் ஜிக்னாசு பக்தனுக்கு நமக்கு பகவான் அர்த்தத்துக்கோ காமத்துக்கோ உபயோகப்படுத்தலை அர்த்தார்த்தி ஆர்த்த அந்த லிஸ்ட் கிடையாது சாதகர்கள் சாதகர்கள் என்பவர்கள் ஜிக்னாஸ் என்பவர்கள் அர்த்த பக்தா அர்த்தார்த்தி பக்தா யாருக்கு காமன் பீப்புள் மெட்டீரியலிஸ்ட் பீப்புள் நம்ம வேதாந்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் நமக்கு எப்படி பண்ணா ஜிக்னாசு பக்தா மற்றவர்களுக்கு என்ன பகவான் சாதனம் சாத்தியம் வந்து வேறொன்று பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது சாத்தியம் அதற்கு சாதனா பகவான் கரெக்டா சாதனை எது பயன்படுத்துவோம் சாத்தியம் அடையிற சாதனம் அதுக்கு பிறகு சாதனம் கிடையாது எனி திங் எனி திங் எது வேணா இருக்கட்டும் இப்ப குரு சாஸ்திரம் எது வரைக்கும் பயன்படும் குரு அண்ட் சாஸ்திரம் எது வரைக்கும் பயன்படும் இவ்வாறு அதம் பிரம்மாஸ்மி குருவும் தேவையில்லை சாஸ்திரமும் தேவையில்லை அப்படி சாஸ்திரமே சொல்ற நல்ல குரு யாரு அந்த சிஷியனை தன் மாதிரி ஆக்குவதுதான் நல்ல குரு கடைசி வரைக்கும் என்கிட்டயே இரு எனக்கு ஆணு போயிடும் இருக்கிறத நாலு பேர் அது வரைக்கும் நீ பிரம்மனை போயிடுவியா அது வரைக்கும் நீ பிரம்மனை அப்படி சொல்ற குரு கிடையாது கன்குளூஷன் எது உனக்கு புரிஞ்சுதோ எது உனக்கு விருப்பமோ அதை செய்ல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு நீ எடுக்கணும் அப்படி அப்போ இந்த பிரம்மன்ற ஈஸ்வரன் ஜிக்னாசு பக்தனுக்கு சாத்தியம் பகவான் சாதனம் ஆல்சோ பகவான் சாதனம் பகவான் சாத்தியம் ஆல்சோ பகவான் அவன் பகவானியை பயன்படுத்தி பகவானே அடையணும் விரும்புகிறான் அவன் தான் ஜிக்னாசு பக்தன் எப்படிப்பட்டவன் பகவானை பயன்படுத்தி பகவானை அடைந்தவன் ஓகே அப்ப பகவான் அடைந்தவன் என்ன பகவான் இப்போ அப்போ ஜீவான் ஜீவாத்மா பரமாத்மாவோட மர்ஜிங் புரிஞ்சுக்குங்க மர்ஜிங் பியாண்டிங் பியாண்ட் கான்சியஸ் இதெல்லாம் வேண வார்த்தைகள் இதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் என்ன ஸ்பாட் ஸ்பேஸ் இந்த ஸ்பாட் ஸ்பேஸ் இந்த வெளியில் இருக்க ஸ்பேஸோட மர்ஜ் ஆகணும் என்ன செய்யலாம் டமாலு போட்டா முடிஞ்சு போச்சு ஸ்பாட் ஆகுது ஸ்பேஸ் ஆகுது இந்த ஸ்பாட் ஸ்பேஸ் மர்ஜ் ஆகும்போதுன்னா எவ்வளவு தூரம் எவ்வளவு மீட்டர் வந்து இது மூவாயி மர்ஜ் ஆகும் இதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் எவ்வளவு தூரம் போய் ஸ்பாட் ஸ்பேஸ் ஸ்பாட் ஸ்பேஸ் அங்க ஒரு ஸ்பாட் ஸ்பேஸ் Movement, movement. Movement. <weight stewardship> MOVE, MOVE, SPACE MOVE, மூ மூ பாட் மூட் ஸ்பேஸ் மூவ் இங்க இருந்தாலும் ஸ்பாட் பேஸ் அங்க போனாலும் ஸ்பாட் ஸ்பேஸ் கரெக்ட் மர்ஜின் என்ன அர்த்தம் இந்த பாட்டு கட்ட ஞானம் இருக்கு அது நாசமாகிறது எதுவோ ஸ்பாட் பேஸ் மர்ஜிங் ஜீத்துவம் என்ற உனக்கு கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன் அது நாசகா மர்ஜிங் நான் ஒரு கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன்ன அது வந்து எடுத்துட்டேன்னா மர்ஜிங் அதுதான் ஈஸ்வர ஈஸ்வரன் புரிஞ்சது ஈஸ்வரன் ஒண்ணு கிடையாதுப்பா ஸ்பார்ட் பேஸ் ஒண்ணு கிடையாது இல்ல இந்த ஸ்பேஸ் ஒண்ணு கிடையாது சமுத்திரம் ஒண்ணு கிடையாது அலன் ஒண்ணு கிடையாது தண்ணி தவிர சப்போஸ் தண்ணி இல்லைன்னா சமுத்திரமும் கிடையாது அலையும் கிடையாது அலையின் ஸ்டேட்டஸ் இருக்கிறது சமுத்திரத்துக்கு சமுதிரம் ஸ்டேட்டஸ் இருக்கிறது உபாதி பேதத்தினால ரெண்டுத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது தண்ணீர் தண்ணீர் இல்லாம அலை கிடையாது தண்ணீர் இல்லாம சமுத்திரம் கிடையாது சப்போஸ் இந்த அலை தன்னுடைய அலை என்ற உபாத்தியை எடுத்துட்டு இது தண்ணீர் என்ற விஷயத்தை கிளைம் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் அகண்ட சைத்தன்ய வாற்றா மாறிப்படும் அதனுடைய சுரூபம் தண்ணீர் ஸ்வரூபம் அந்த தண்ணீர் ஸ்வரூபம் ஆயிடுச்சுன்னா இப்ப அலை தண்ணீர் ஸ்வரூபமா மர்ஜி ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணீர் எங்க இருக்கும் சப்பரேட்டா போய் அங்க போய் நடுக்கடலை போய் குதிச்சு மர்ஜி நோ மூவ் அலையா இருக்கும் போதே தண்ணியில தான் இருக்க அலையா இருக்கும் போதே தான் இருக்க நீ சமுத்திரம் வேற அலை வேற கிடையாது உப்பாதியில டிஃபரன் பண்றோம் அலை வேற சமுதிரம் வேறன்னு அந்த சைஸ் வச்சு சொல்றோம் வெஸ்டி சமஸ்டியை வச்சு சொல்றோம் வெஸ்டி பார்வையில பார்க்கும்போது அதுக்கு அலைன்னு பேரு சமஸ்டியில பார்க்கும்போது அத சமஸ்டியில பார்க்கும்போது சமுத்திரம் பேரு ரெண்டுத்தையும் விட்டுட்டு அது சத்தியமா பார்க்கும்போது தண்ணீர் மாத்திரம் அது போல நான் இண்டிவிஜுவீவத்து அனாத்மா சேர்ந்து அந்த பக்கம் சமுத்திரத்தை பார்க்கும்போது சமஷ்டியை பார்க்கும்போது பிரம்மன் பிளஸ் மாயாவா இருக்கிறது இந்த ஆத்மாவில் இருக்கிறது சைத்தன்யம் அந்த பிரம்மன் இருக்கிறது சைத்தன்யம் சைத்தன்யமா இருக்கும்போது ஜீத்தும் இல்லை ஈஸ்வரத்தும் இல்லை ஒரு நாளும் ஈஸ்வர கிடையாது ஒரு நாளும் இந்த அநாத்மா கிடையாது அகந்த சைத்தன்யம் அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சது ஓகே ஆக நாலு கண்டால நாலு விதமான சாப்டர் சொல்றது கண்டா மீன்ஸ் சாப்டர் அத்தியாயம் ஓகே அதுல என்ன முடிஞ்சது முடிஞ்சு இந்த பேஸ் கேம்ப் முடிச்சு ரவுண்டு இருக்கு இல்லையா இமாலய போனீங்கன்னா மூணு நாள் சுத்தணும் பரிக்கிரமா மூணு நாள் பறிக்கிரமா நம்ம ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்துட்டோம் ஒரு ரவுண்ட் முதல் நாள் முடிஞ்சது இந்த முதல் நாள் முடிஞ்ச உடனே சில பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அந்த ஆக்சிஜென்ட் சிலிண்டர் வச்சா கூட தாங்க முடியாம திருப்பி சில பேர் கீழே இறக்க வேண்டியதா போச்சு பேஸ் கேம்ப்லயே பாதி பேர் அவனே முடிவு பண்ணி நின்னுட்டான் நேபாள கொஞ்சம் பேரும் நின்னுட்டான் நம்ம வர முடியாது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்தை தாண்டி பேஸ் கேம்ப் போற வரைக்கும் ஒரு குரூப் வந்தது அவங்களே டிசைட் பண்ணி என்னால முடியாத ஒரு தம்பதிகளுக்கு போக முடியல திருப்பி ஒரு ரவுண்ட் ஒரு நாள் முடிச்ச பிறகு அதுல ஒரு குரூப் ஒருத்தரை வந்து திருப்பி வந்துட்டார் திருப்பி கொண்டு வந்து பேஸ் கேம்ப் விட்டாச்சு அதுக்கப்புறம் சுத்தி நடுல் இப்படியும் வர முடியாது இப்படித்தான் வந்து ஆகணும் போக முடியாது சுத்தி தான் அந்த மாமி மாதிரி குண்டு மாமி மாதிரி அழுதழுதாது யாக்கிலியோ இல்ல நடந்தோ எப்படியும் வந்து தொலைணும் வழியே கிடையாது அங்கேயும் தங்கிட முடியும் தங்கிடவும் முடியாது மூச்சு முட்டும் அதனால நீ அழுதாது புலமானாவது இப்ப நம்ம நிலைமை அந்த மாமி மாதிரி நிலைமை இப்ப நம்ம ரிவர்ஸும் போக முடியாது தங்கிலான்னா தங்கவும் முடியாது நீ பேஸ் கம்பெலியும் முடிவு பண்ணிருக்கணும் சென்னையிலேயே முடிவு பண்ணிருக்கணும் சில பேர் முடிவு பண்ணி அங்கே தங்கிட்டான் சில பேர் இங்க வந்துட்டு திருப்பி போயிட்டான் நீ என்ன செய்யணும் இப்போ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது அப்ப என்ன செய்யணும் குரு சாஸ்திர தான் சரண்டர் ஆகணும் வேற வழியே கிடையாது நாங்க அந்த அந்த கைடு இருக்கான் கைடு தான் தெய்வம் கைடு தான் தெய்வம் அவன் என்ன சொல்றானோ கொஞ்சம் நடந்து போ சொல்லுவான் நடந்து போ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அங்க போய் முப்பத்தி அடி மேல என்ன சொல்ல முடியும் அவன் சொல்றதான் கேட்கணும் முப்பத்தி ஆறாயிரம் அடிக்கே பார்பர் ஷாப்ல போனேன்னா அவன் சொல்றதான் கேட்கு குனி நிபுர சைட் பண்ண ராஜாதி ராஜனா இருந்தாலும் வணங்க முடியா இருந்தாலும் பார்பர்கிட்ட வணங்கி ஆகணும் புரிய உனக்கு எங்க தேவை இருக்கிறதோ அங்க வணங்கி தான் ஆகணும் தேவையை பொறுத்திருக்கிறது குரு சாஸ்திரத்தை எதுன்னு சிஷிய பாவம் எப்ப வரும் தேவையை பொறுத்திருக்கிறது இவர் தேவையில்லை முடிஞ்சு போச்சு தேவையில்லை ரெண்டு விதமான தேவையில்லாம போயிடும் ஒண்ணு புரியாமையே இது இந்த அடுத்த தினமத்தில் பாத்துக்கலா போயிடலாம் விட்டுள்ளது எப்படி உங்களுக்கு சௌகரியமா அப்படி பண்ணுங்க ரெண்டும் குழு கொடுத்துட்டேன் நடுலையும் ஓடி போயிடலாம் ஓகே இல்ல இந்த ஒரு கை பார்த்துடுறேன் என்ன ஆகுறது பார்த்துடுறேன் அப்படிப்பட்ட பிரம்மன் எங்க போயிடுறான் நான் பார்த்துடுறேன் அப்படி சொட்டு இந்த டிராவலுக்கு வரவுங்க ட்ரெஷர் யாரு பிடிக்கிறதுக்கு வரவங்களும் புதையலுக்கு வாங்க அப்படி சொல்றது உபநிஷத்தை என்ன சொல்றது சிஷ்யன் ஆத்மாவை அறிந்து கொள்ள விதமான வினோதமான ஒரு கேள்வி கேட்டான் அதுக்கு ஆசிரியரும் ஒரு வினோதமான பதில் கூறினார் அதுக்கப்புறம் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார் யதா சிஷ்யா ததா குரு யதா குரு ததா சிஷ்யா அதனால அப்படி அப்படி என்ன சொன்னும் அறியாததற்கும் அப்பாற்பட்டது கிடையாது நினைக்கிறேன் முகத்தில் பார்த்தா புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது கிடையாது பிரமாத்தான் கிடையாது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னேறணும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அது என்ன சொல்றது இந்த ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை அது சப்ஜெக்ட் எப்படி சொல்றது மனசோ மனஹா வாச்சோக வாசம் பிராணச பிராணகா சக்ஷுஷு ஆத்மா பிரமாதா நாட் பிரமேயம் இது வந்து புரிந்து கொள்ளுதல் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இது தற்காலிகமா பிரமாதான் சொல்றோம் அப்படி போடுங்க இவ்வளவு நேரம் சொன்னது டெம்பரவரி சொல்றதுதான் சொல்றீங்களா ஆமா டெம்பரவரியா இது பிரமாதான் சொல்றோம் ஆத்மா பிரமாதா அதனுடைய நேச்சர் சைத்தன்யம் பிரம்மன் அதனுடைய நேச்சர் ஒரிஜினல் நேச்சர் சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மா இஸ் கண்ட் ஆஃப் பிரம்மன் அது பிரமாதாவும் கிடையாது அப்பிரமாதா ஓகே இது வந்து மூணு ஸ்டேஜில் இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் மூணு ஸ்டேஜ் ஸ்டேஜ் என்ன ஆத்மா பிரமாதா நாட் பிரமேயம் நம்பர் 1 நம்பர் பிரமாதா சைத்தன்யத்தினால் அல்லது சைத்தன்யமே கான்சியஸ்னஸ் ஆத்மாவாகும் ஓகே இந்த பிரமாதா தான் சைத்தன்யம் அந்த சைத்தன்யமே ஆத்மாவாகும் ஓகே இந்த பிரமாதா ஆத்மா பிரமாதா நாட் பிரமேயம் நம்பர் ஒன் அந்த பிரமாதா செகண்ட் பாயிண்ட் ஆத்மா பிரமாதா ைத்தன்யத்தினால் அது சைத்தன்யமே ஆத்மாவாகும் அது சைத்தன்யமாக இருப்பதனால் ஆத்மாவாகும் அது பிரமாதா ஓகே மூணாவது விஷயம் அந்த சைத்தன்யம் தான் பிரம்மன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆத்மா பிரமாதா அந்த பிரமாதா சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் பிரம்மன் அந்த பிரம்மன் எங்க இருக்கிறது எல்லா இடத்துல இருக்கிறது எப்போ இருக்கிறது எப்பொழுதும் இருக்கிறது ஓகே ஒண்ணு பிரம்மன் மற்றது பிரம்மனுடைய வெளிப்பாடு அப்போ நெக்ஸ்ட் முக்கியமானதுன்னா அந்த பிரம்மனை நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன இந்த உபநிஷத்துல இந்த பிரம்மனை அனுபவிக்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஓகே பிரம்ம அனுபவத்துக்கு முயற்சி பண்ணினா அதை போட ஒரு உலக முட்டால் வர இல்லை ஏன் முன்னாடி சொன்ன த்ரீ ஸ்டேட்மெண்ட் பிரம்மத்தை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அனுபவம் வர முடியும் முடியாது ஓகே அப்போ நம்பர் ஒன் வந்து அகம் பிரமாதா பிரம்மன் செகண்ட் ஸ்டேஜ் அந்த அந்த சைத்தன்யமே பிரம்மன் புரிஞ்சுக்கணும் பிரம்மன் எப்படி வேலை செய்யறது சைத்தன்ய சுரூபத்தில் வேலை செய்யறது இந்த பிரம்மன் எப்படி வேலை செய்யறது சைத்தன்ய சுரூபத்தில் வேலை செய்யறது ஓகே இந்த பிரம்மன் சைத்தன்ய சுரூபத்தில் இருக்கு ஒர்க்கும் பண்றது எதுனா இந்த சைத்தன்யம் ஓகே இந்த சைத்தன்யமாக இருக்கிறது எதுவும் அது அகம் புரிஞ்சுக்கம்மன் சைத்தன்ய சுரூபத்தில் வேலை செய்கிறது அந்த சைத்தன்யந்த ஆத்மா அந்த ஆத்மா தான் அகம் இப்படி புரிஞ்சுக்கணும் அப்ப நான் காதுனுடைய காதாக இருக்கிறேன் சொன்னா என்ன அர்த்தம் ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் அப்படி முதல் மந்திரத்தில் சொன்னது அர்த்தம் என்ன அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அகம் அகம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அகம் மனசோ மனஹா அகம் வாச்சோக வாச்சம் இப்ப என்ன சொல்லியிருக்க ஸ்டெப் புரியுறதோ இதுவரைக்கும் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் அந்த அதுதான் இந்த வாக்குக்கு வாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்ப என்ன போட்டுக்கணும் கன்க்ளூஷனு நான் தான் அந்த வாக்குனுடைய வாக்கு நான் தான் அந்த கண்ணோட கண்ணு நான் தான் அந்த மனசோட மனசு மனசு நான் இல்லை மனசுடைய மனசு நான் மனசு கிடையாது இப்படி போட்டுக்கணும் இந்த மனசு எடுத்த உபத்திரம் இருக்கு மனசனுடைய மனசு நான் அகம் மனோ மனகா அப்படி பண்ண இதுதான் இது இந்த டீச்சிங் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு டீச் பண்ணிருக்காரு தாமர பக்கத்தில் கூட்டிட்டு வந்து நல்லா கஞ்சி கிஞ்சி விட்டு அதுல சைடு வர ஒரு தொட்டைன்னா ஒரு பிளாக் கலர்ல ஒண்ணு போட்டால அது அப்படி நாக்கில் தொட்டைன்னா இது ஆட்டோமேட்டிக்கலி பத்து டம்ளர் போகும் அதுக்குதான் அந்த சைட் டிஷ் உனக்கு கஞ்சி பிடிக்கலன்னு வச்சுக்கோ இது கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு வச்சுக்கோ இருக்கும் ஒன்று என்ன பண்றது இந்த இரண்டாவது கண்ட இந்த ஒரு கிஞ்சி தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு குரு ஆசைப்படுறார் அதனால அவனை அப்படியே பர்ஃபெக்டா கூட்டிட்டு பேராசதான் இந்த ஆளுக்கு ஓகே அப்படி பர்ஃபெக்டா கூட்டிட்டு போறது எப்படி ஆப்டர் திரேட் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதட்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷத்தை ஓம் சாந்தி சாந்தி ஹரி வோகு நம ஹரி வோ